வணக்கம் நண்பர்களே நற்றின ஹாரி பட்டு கதை செல்லும் நீதிப்பகுதி இருநூத்தி முப்பத்தி நான்கை விடங்குவது சென்னை பிரவிந்த் ஹேரிக்கு ரான் போனதுக்கு அப்ப ஒவ்வொரு நாளும் உண்மையினை பைத்தி பிடிச்சிட்டு பிடிக்க மாதிரியே இருக்கு ரான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இதய தப்பி வாழால கீறிட்டு போற மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் கீறிட்டு இருக்கு நீ ஏதோ ஒரு பிளானோட இருக்க உனக்கு எது பல விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன் மலை போல நம்பிதாண்ட அவன் கூட வந்தோம் உனக்கு ஒரு எழவும் தெரியல தெரியலே ரகசியமா வச்சிருக்கேன் ரகசியமா வச்சிருக்கேன் எனக்குதான் இல்லன்னு தெரியுன்ற மாதிரியே ஒரு சீனை போட்டு திடீர்னு போயிட்டாரு இப்ப எனக்கு எதுவுமே ஒண்ணுமே புரியல வெளியில பல பேர் எனக்கா சப்போர்ட் பண்ணி அங்கங்க உயிரை விட்டுட்டு ஆனா அவங்க மனசுக்குள்ள நம்பிக்கை என்ன நான் எங்கயோ என்ன காப்பாத்துனால அழிச்சிட்டு என்ன செய்யும் வழியும் இல்ல அடுத்த இருக்குல்லாம் ஒண்ணுமே தெரியாமல் என்ன செய்யப்பட என்ன நம்பி வந்து இந்த ரெண்டு பேருக்கு நான் என்ன ஜஸ்டிஸ் பண்றேன் ஒண்ணுமே புரியலையே யோ புரிய கொஞ்ச நாள நான் என்ன ஆகும் எனக்கே தெரியால இருக்கோம் அப்பப்ப இடத்தாலும் ஒரே மறு என்ன அப்படின்னு தவி தவிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அருமையான குள்ளையும் கடைசியா எனக்கு இருக்கிற ஒரே அசம்ஷன் என்னோட அப்பா அம்மா வாழ்ந்த அந்த பழைய வீடு இருக்க காட்ரிக்ஸ் ஹாலோ அங்க என்னமோ இருக்கு அங்கதான் காற்று கிரை பண்ற பிறந்த இடம்னு வர சொல்றாங்க அங்க எப்படி போய் பாத்துடலாம் அன்னதா இருக்குன்னு ஒரு கை பார்த்துட்டு வந்துடலாம் ஹாரி முடிவு பண்ண ஹர்மியானது சம்மதிச்சு அவளும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு அவளுக்கு அங்க போய் பாத்துர்லான் வெளியில போய் மறந்துருந்து சாதா மக்கள் ரெண்டு பேர் தலையில இருந்து கொஞ்சம் முடிவு எடுத்துருந்தேக்கா பாலிஜூஸ் போஷன் அதுக்குள்ள அந்த போட்டு அங்க உருவம் மாறி அங்க இருந்து பொருட்கள்லாம் அந்த டென்ட்ல தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துட்டு மாலை அப்படியே நடந்து போறாங்க பின்னாடி ஒரு கல்லறையில முகப்புல ஒரு சிலை இருக்கு இந்த சிலை நான் ஒரு தம்பதிகள் அப்படியே அந்த சிலையில அப்படியே இருக்காங்க நம்பிகள் அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க என்ன என்னோட கையில ஒரு குழந்தை இருக்கு இதோட அப்பா அம்மா சரி ஒரு வயசுல இப்ப இருந்தா அப்படியே ஹாரியோட கையில அப்படியே குட்டி சான பறக்கிற ப்ரூம்ஸ்டிக் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஹாரி செதுக்கப்பட்டதான் அம்மாவோட கையில அப்படி உக்காந்துட்டு வரிசையா பல பல கல்லறைகள் அப்படியே தெரியுது சமாதிக்குள்ள அந்த கல்லறைக்குள்ளே பயங்கரம் இருக்கு சச்சுக்குள்ள ஏதோ சில கூட்டங்கள் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன சட்டங்கள் மட்டும் ஏற்படுத்த தெரியுது எந்த கல்லறையில் என்னடி இருக்கும் பாப்போம் பாப்போம் குடும்பத்தினர் மாய உலகத்திற்காக அருள் பெரும் சேவைகள் செய்தார் குடும்பம் மாபெரும் தியாகங்களை ஆற்றிய குடும்பம் இப்படி மட்டும் ஆனா புக்கு மட்டும் தம்பிடன் தன்னுடைய தம்பியும் வசித்தாரு கோரமான விதியினால் அன்னையும் தங்கையும் இறந்து போக தங்களுடைய வீட்டை மாட்டிக்கொண்டாரு அம்மா தம்பிடு அம்மாவோட கல்லறை இருக்கு தங்கச்சியோட கல்லறை தம்பி இருக்கு ஒரு நினைவு மாதிரி எழுத்து வச்சிருக்காங்க அதே அடையாளம் தம்பிட கல்லறிக்கு பக்கத்துல யாரோ அந்த அடையாளத்தை அப்படியே கல்லறியில வரைஞ்சி வச்சிருக்காங்க அதே முக்கோணி காயின் அடையாளம் அப்படியே கண் அப்படியே வரைஞ்ச மாதிரி இருக்கு முக்கோண கண் அந்த அடையாளம் இந்த கல்லறி எழுத்து ஒன்னாம் தேதி முன்னாடியே இந்த அடையாளத்தை யாரோ வரைஞ்சி வச்ச மாதிரியே இருக்கு தமிழ்ரை கண்ணுக்கு முன்னாடி மங்களா தெரியுது என்ன சனி என்னச்சு யாரும்பி பார்க்கிற மாதிரி இருக்க என்ன புரியல அப்பா அம்மாவோட கல்லரை இருக்கு இங்குதான் இதே காட்டு சாலையில் தான் உலக புகழ் தலைவர் அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்தன ஹாரிக்காக தண்ணீர் இன்னுயிரை இங்குதான் தியாகம் செய்த தனியாணி யாரோ பாக்கறாங்க சொன்னால ஒட்டு கேக்குறாங்க யாரோ நம்ம வெளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி இருக்கு ஏற்ற மாதிரி கல்லிட்டு வெளிய வெளிய சச்சி யாரோ அப்படி ஒரு குயர் அப்படியே பாட ஆரம்பிக்கிறதா இருக்கு வெளியே வராங்க கொந்தரம் நடந்து போறாங்கிருக்கு வீடு சொல்லுது இது எங்கள் போட்டோவில் இணைவிடம் அவர் இந்த உலகில் எங்கிருந்தாலும் சரி எந்த மூளை எங்கள் நலனுக்காக தான் பாடுபடுகிறார் என்று ஆழமாக நம்புகிறோம் தெரியுது இந்த வீடு சாதா உலகத்தால் யாருக்கண்ணிலும் படாமல் மறைந்திருக்கிறது ஆனா அவங்க வீட்ட பாத்துட்டேவா இவ்வாதோ சாதா பெண் நினைச்சா சாதா உலகத்து பெண் நினைச்சேன் அவருக்கிட்ட இந்த வீடு தெரியுது வீடு மட்டும் தெரியல அவங்களும் அவளுக்கு தெரியுமா இது அவர ஆரிக ஒரு சந்தேகம் யாருந்த வயசானது ஏதாவது புத்தாத்தா எப்படி ஆயிரிக்கா அவன் தலை அப்படி ஆமான் தலையா நசைக்குது அப்படியே அவங்கள பார்த்துட்டு இன்னொரு பக்கம் நடந்து போறான் பின்தொடருவோம் உருவத்துல இருக்கோமே தெரியாது அந்த ஹிஸ்டரி எழுதினவளை மூலையிலன்னா ஏதோ எக்கச்சக்கமா கறந்து புத்தகம் புத்தகத்தை தயாரிச்சுதான் சொல்றான் என்னதான் அப்படியே கிட்ட ரசியங்கள் பார்ப்போம் முடிவு பண்ணி பண்ணி போறோம் அவளோட ஒரு வீடு சின்ன வீடு இருக்கு வீட்டை நோக்கி கதவை உள்ள போன பின்னாடி கதவை சாத்தப்படுது என்னது நாத்தம் என்னால கொப்ப நாத்தமா இருக்கு அதனால சத்தப்பட்டதங்கறா பத்தி الله சபாச்சா ரெண்டு ரெண்டு வேற வேற நடை பாக்கறோம் நம்ம புள்ள வர வரது அது ஹரியானியன் நார்னே கண்ட காலமாரி ஹரியானத்து அப்படியே விட்டுட்டு பாங்க ஆக்க அப்படியே உள்ள ஒரு விழுந்து போயிருச்சு என்ன இதுக்கு என்ன தெரியே என்ன ஆப்புண்டா உள்ளவா உள்ளவா என்ன ரெண்டு தடவை அபரா பத்திண்டா என்ன நடக்குது பாரு ஒரு கிழக்கு யாராலும் ஒண்ணு பண்ண முடியாது நீங்க அந்த கல்லரைக்குள்ள இருக்கும்போது எங்களை பாத்தீங்க புரியலையே எதுக்கு வருஷம் நீங்க ஏதாவது பேசுங்களேன் போட்டோ போய் இருக்கான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவனால ஒரு கண்ணை வச்சு இந்த போட்டோமோட்டு ஒருத்தரை மறைக்கானே அவன் பழைய வான்மீக்கர் அவன் என்ன திருட போட்டது அந்த திருட இவன் போட்டோ புத்தக வச்சிருக்காங்க இந்த போட்டோ ரீட் ஹாஸ்பிட்டல் என்ன மேடம் இந்த போட்டோ ஏன்னு வச்சிட்டீங்க இது யாரும் தெரியுமா அந்த போட்டோ பாத்ததுக்கு தலையாட்டா எதுக்கு தலையாட்டு நீ போயிரு ஹாரி ஒரு பறவைக்காரா தன் கைய வச்சு சைகி காட்டான் ஹாரி தண்ணியா இந்த ரூம் குள்ள இருக்க ஹரி காட்டான் என்ன என்ன சொல்றீங்க புத்தில்தான்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 அப்படின்னு ஹாரி படியில ஏறிடா பண்ணி எப்பாடி போறான் போக சொல்லி சைகி செய்யமாங்களா கொஞ்ச நேரத்தில் தெரியாது பத்ல்டா கதவு மூடிட்டு அவ்வளவுடா தப்பிய கண்ண மூடுனா அதே சமயத்துல அதே செகண்ட்ல பல செயல்கள் நடந்துச்சு ஹாரிக்கு தீர்னு தழும்பு பயங்கரமா இருந்துச்சு திடீனான் சந்தோஷம் எதற்காகத்தான் எதிர்பார்த்த தந்த அவட அங்கேயே படிச்ச அமைக்கவை அப்படின்னு சொல்றான் வாழ்நோடு சொன்ன உடனே பழையபடி ஹாரி இந்த அறைக்கு வந்திருக்கான் இது என்ன எனக்கு தோணது என்ன பிதில்டா இருக்க என்ன எதுக்கு என்ன வருஷம் நீங்க ஹேரி மனசுக்குள்ள பயம் நான் இருக்கிற இடம் வாழ்கிட்ட மட்டும் தெரிஞ்சுச்சா தன்னை இங்கே பிடிச்சிருக்க சொல்றானா தொடரும்